واشهد ان سيدنا ومولانا محمدا احمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى اله وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى اما بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم புகழ்்சியும்டைத்து பரிபாலித்து சகலதையும் பூர்த்தி செஞ்சு அடக்கி அளக்கூடிய ஒருவன் அல்லாஹாவுக்கே உரித்தானது என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றும் அஹ்மது முஜ்தபா சையது கவுனின் நபீன் ஹசரத் முகமதே முஸ்தபா சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னார்களுடைய வாழ்க்கைய சம்பூர்ணமான முறையில் பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் சாபிள் சபா உன்கள் கயாமத்னால் வரகாட்லி அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மீதும் உண்டாவட்டும் அல்லாஹாக்குசு என்னென்ன விஷயங்களை எங்களுக்கு எடுத்து நடக்குமாறு ஏவிக்கிறானோ எவைகளை அல்லாஹாக்குசு அனுமதி சீக்கிரானோ அவைகளை முடியுமான வரை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹாக்கு சுகானவ சா இவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தடுத்திருக்கிறானோ வானம் என்பதாக செல்லிருக்கின்றன அவைகளை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலாவது அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன் அல்லா வச்சிருக்கிறார் எப்படி இந்த உலகத்துடைய வாழ்க்கை இன்பமான முறையில் ஆகும் என்று சொன்னின்றா எப்ப மனிதன் தன்னுடைய வாழ்க்கைய அல்லாஹக்கு சுபகானுடைய அன்போல நினைச்சு கொள்வானோ அப்ப இந்த உலகத்துடைய வாழ்க்கை இன்பமான வாழ்க்கையா போயிட்டு அல்லாஹுக்கு சுபகான ஊச மனிதனுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் இந்த உலகத்துல செஞ்சுதான் இந்த உலகத்துல மனிதனுக்கு என்னென்ன தேவைகள் ஈக்கிதோ அந்த அனைத்தையும் அல்லாஹுக்கு சுபகான ஊச உலகத்துல உண்டாக்கி வச்சிருக்கிறார் மனிதனுக்கு என்னென்ன இன்பங்கள் தேவைப்படுதோ அது அனைத்து விஷயங்களையும் அல்லஹாக்கும் சுபகான உல உண்டாக்கி வச்சிருக்கிறார் அனைத்து நியமத்துகளையும் அல்லாஹா பூர்த்தியாக்கி ஈர்க்கிறார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிறிய இன்பங்கள் எங்களை விட்டு தப்பி போவாது எப்ப நாங்க எங்களுடைய உள்ளத்தை அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கை அன்போடு ஆக்கிட்டோம் என்று உலகத்துடைய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹூ காலடிக்கொள்ளாத சேர்ப்பார் கணிதக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே உலகத்துடைய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் உண்டாக்குறான் என்றதை மனிதன் சம்பூர்ணமான முறையில் உணரணும் விளங்கணும் அத மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் ஆக்கிக் கொண்டு தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹுக்காக வேண்டிய மாத்திரம் தான் பறிகொடுக்கும் மாறாக உலகத்தில் செய்யப்பட்ட மனிதனால உருவாக்கப்பட்ட வஸ்துகளுக்கு இன்றைக்கு மனிதன் தன்னுடைய கவனத்தையும் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய ஆற்றல்களையும் மனிதன் இன்றைக்கு உலகத்துல மனிதனாலே உருவாக்கப்பட்ட வஸ்துகளுக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறார் அதை யோசிக்கிறதுக்காக வேண்டி அதனுடைய அதுல காலத்தை இன்றைக்கு மனிதன் கழிக்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை அதுக்காக வேண்டிய முயற்சி செஞ்சு காலம் வீணா போகுது மாறாக இந்த அனைத்தையும் உண்டாக்கி இந்த அனைத்திலையும் அனைத்து விஷயங்களையும் உண்டாக்கக்கூடிய முழு உலகத்துக்கும் சொந்தமான பரிசுத்தமான இறைவன் அல்லாஹாசு வகானுடைய அன்போட மனிதன் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தி கொண்டுட்டான் என்று சென்றான் அல்லாஹுடைய அன்புக்கு மாத்திரம் தன்னுடைய உள்ளத்த மனிதன் கொடுத்துட்டான் என்று சொன்னின்றான் உலகத்தில் வைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுடைய ஏற்பாடுகளையும் அதே மாதிரி உலகத்தில் வைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுடைய நன்மைகளையும் அல்லாஹு அந்த மனிதனுக்கு உண்டாக்கி தருவார் கணித குரிய பெரியோர்களே சகோதரர்களே உலகத்துடைய அனைத்து ஏற்பாடுகளையும் அல்லாஹான் உண்டாக்கி இருக்கிறான் என்றதுக்கு அல்லாஹ் பிரசுத்தமான கொரான்ல விலகப்படுத்தி கொண்டே போறான் இந்த உலகம் என்றது அல்லஹாக்கு சுகான ஆள உண்டாக்கின விஷயம் உலகத்துல என்னென்ன விஷயங்கள் ஈக்கிதோ எதெல்லாம் எங்களுடைய கண்ணுக்கு காணப்படுதோ எதெல்லாம் காணாமல் ஈக்கிதோ இதெல்லாத்தையும் உண்டாக்கினவனும் அல்லாஹருவன் தான் கணித்துக்குரிய மேலான சகோதரர்கள் என்னென்ன ஞாபத்துகள் மனிதனுக்கு இன்றைக்கு வழங்கப்பட்ட ஈக்குதோ தன்னுடைய உடல் மனிதன் தின்னக்கூடிய சாப்பாடு இந்த இரவு பகலுடைய மாற்றம் இதே மாதிரி சூரிய வெளிச்சம் இது அனைத்தையும் உண்டாக்கக்கூடியவன் ஒருவன் நல்லா ஒருவன் மாத்திரம் தான் அல்லாஹுக்கு மட்டும்தான் அனைத்து ஆற்றல்களும் அவன் மாத்திரம் தான் இருக்கிறார் நபியை நீங்க செல்லுங்க உலகத்துல அனைத்து ஆட்சியாளர்களுக்கும் பார்க்க ஆக பெரிய ஆட்சியாளர் நல்லா சுபஹான ஒருவன் மாத்திரம்தான் அவன் நாடினுக்கு ஆட்சியை கொடுக்கிறான் நாடினவள்கிட்ட ஆட்சியை குடுங்கி எடுக்கிறான் நாடினவர்களை கண்ணியப்படுத்துறான் நாடினவர்களை கேவலப்படுத்துறான் இரவுக்குள்ள பகல உண்டாக்குறவனும் அவன்தான் பகலுக்குள்ள இரவு உண்டாக்குறவனும் அவன்தான் ஒரு உயிரற்ற பொருள் உயிருள்ள பொருளை உண்டாக்குறவனும் அவன்தான் ஒரு உயிருள்ள பொருளை உயிரற்ற பொருளாக ஆக்குறவனும் அவன்தான் மேலும் அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் சொல்லி காட்டுறான் மனிதன் உண்ண கூடிய அந்த சாப்பாடின் பக்கம் மனிதன் கொஞ்சம் பாக்க இல்லையா வானத்திலிருந்து மலைய பொலி மலையை பொழிய வைக்கிறவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம் தான் பிறகு இந்த பூமியை பிழைக்க வைத்து இந்த பூமியிலேந்து தானியங்களா அதே மாதிரி ஜெய்சூன்களா உலகத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வெளியாகுதோ அது அனைத்தையும் உண்டாக்கக்கூடிய நல்லா ஒருவன் மாத்திரம் தான் என்னென்ன விஷயங்கள் உண்டாக்கப்படுதோ மனிதனுக்கு மனிதனுக்கு என்னென்ன தேவைகள் வரப்படுதோ அது அனைத்தையும் உண்டாக்குறவன் நல்லா ஒருவன் மாத்திரம் தான் கணித மேலான பெரியவர்களே சகோதரர்களே இன்றைக்கு மனிதன் அல்லாஹா உண்டாக்கக்கூடிய இடவுல இன்றைக்கு மனிதன் அதுல ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் அதே மாதிரி அல்லாஹ் உண்டாக்கின பகல்ல இன்றைக்கு மனிதன் சம்பாரிச்சு கொண்டிருக்கிறார் அல்லாஹா உண்டாக்கின காத்த நாங்க சுவாசிச்சு கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி சூரிய வெளிச்சத அல்லாஹாக்கு தேடி போறதுக்கு முன்னால அல்லாஹளை தேடி வர வைக்கிறார் கணேசகுடைய மேலான பெரியவர்களே சகோதரர்களே அனைத்து விஷயங்களை உண்டாக்கி அவனுடைய கண்ட்ரோல் அல்லாஹ் வச்சு கொண்டிருக்கிறார் உலகத்துடைய அனைத்து கண்ட்ரோலும் உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஈக்குதோ அது அனைத்தும் அல்லாஹுடைய கண்ட்ரோல்ல மாத்திரம் தான் ஈக்குது ஒரு மனிதன் அல்லாஹா ஒரு மனிதன் எழுத நாடிட்டான் என்று கடலை மையாக ஆக்கி உலகத்தில் மரங்கள அது பேனவாக ஆக்கி ஒரு மனிதன் அல்லாஹுடைய கொதரத்தை எழுத நாடிட்டான் என்று சொன்னா இது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடல்களும் மைகளும் அப்படியே தீந்துவிடும் அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மரங்களும் பேவாக ஆக்கப்பட்ட அனைத்து மரங்களும் அப்படியே எழுதி எழுதி அப்படியே முடிஞ்சு விடும் ஆனா அல்லாஹப்பு சுகான ஒரு அத்தாட்சிய அல்லாஹுடைய ஒரு கொதரத்தை எந்த மனிதனாலே மட்டிட முடியாது எழுதி முடிக்க முடியாது இதே மாதிரி எவ்வளவு கடல்களை மையாக உண்டாக்கினாலும் இதே மாதிரி எவ்வளவு மரங்கள பேனவாக ஆக்கினாலும் அல்லாஹப்பு சுகான ஒரு சக்திய ஒரு மனிதனால எழுதி முடிக்க முடியாது அவ்வளோ விசாலமானவன் அவ்வளோ பிரம்மாண்டமானவன் அல்லாஹப்பு முறையில தான் அல்லாஹப்பு சுபகான ஊச மனிதர்களுக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிறான் கணேசகுரு மேலான பெரியோர்களே சகோதரர்களே எப்ப மனிதன் இந்த உலகத்துல அனைத்து விஷயங்களை உணர்ந்து அது ஆண்களாய்க்கலாம் பெண்களாக்கலாம் வயோதிபர்களா இயக்கலாம் வாலிபர்களா இயக்கலாம் படித்தவர்களாக்கலாம் பாமரர்களாக்கலாம் பலர்காரர்களாக்கலாம் செல்வந்தரார்களாக்கலாம் யாரா ஐந்தாலும் எந்த நிலைமையிலும் யாரு தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹுக்காக வேண்டி பறி கொடுப்பாங்களோ யாரு தன்னுடைய உள்ளத்துல அல்லாஹுடைய அன்ப மாத்திரம் போட்டு கொள்வாங்களோ அல்லாஹாசு மகானா அந்த மனிதனுக்குண்டான எல்லா விஷயத்தையும் அல்லாஹா லேசாக்கி கொடுப்பாங்க கணித குரு மேலான பெரியோர்கள சகோதரர்களே எப்ப மனிதன் தன்னுடைய அல்லாஹோட கலிப்பானோ அப்பதன் யோசிப்பான் தனக்கு தரப்பட்ட ஆயுள் என்பதாக யோசிப்பார் இன்பம் அல்லாஹுடைய அன்புள் அல்லாஹ் வச்சிருக்கிறான் அவ்வளோ விசாலமான ஒரு வாழ்க்கைய அல்லாஹப்பு சுபஹாரத்தால் ஏற்பாடு வெச்சிருக்கிறான் கணித மேலான சகோதரர்களே ஒரு மனிதன் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நாடி துடிப்பையும் ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு மூச்சையும் மனிதன் அல்லாஹுடைய ஒவ்வொரு வினாடியையும் நான் கழிச்சு கொண்டே போறேன் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு கொண்டே போவது அல்லாஹுடைய அன்பு அல்லாஹு நினைவுல தான் அதுவும் கழிச்சு பண்ணது ஆனால் மனிதன் கழிப்பான் ஏன் இந்த உலகத்தில் தரப்பட்ட வாழ்க்கை போதா என்று நினைப்பான் மனிதன் ஏன் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நாடி துடிப்பையும் மனிதன் அல்லாஹுடைய அன்புல தான் கழிக்கிறார் கணித குரு மேலான பெரியோர்களை சகோதரர்களை உலகத்தில் ஈர்க்கிறார் அனைவருக்கும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்து தான் ஈர்க்கிறான் ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான் எந்த நிலைமையில ஈர்க்கிறவங்களுக்கும் அல்லாஹா இந்த சந்தர்ப்பத்தை உண்டாக்கி தான் ஈக்கிறான் எப்ப மனிதன் சம்பூர்ணமான முறையில உலகத்துடைய வத்துக்கள் தன்னுடைய உள்ளத்தை தூரமாக்கி கொள்வானோ உலகத்துல ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய அழிஞ்சு போகக்கூடிய அனைத்து வசுக்களையும் தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹுடைய அன்பின் பால் மனிதன் காலடி எடுத்து வச்சு அதுவின் பால் மனிதன் முயற்சி செய்வார் என்று தெரிந்தார் கணிதக்குரிய மேலான பெரியோர்களை சகோதரர்களை அந்த இன்பமான வாழ்க்கையை மனிதன் உலகத்துல கண்டுகொள்வார் மாறாக உலகத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி உலகத்துடைய இன்பங்களுக்காக வேண்டி உலகத்துல அழிஞ்சி போகக்கூடிய வசக்காக வேண்டி எங்களுடைய வாழ்க்கையை நாங்க கழிச்சிட்டோம் என்று தெரிந்தார் எங்களுடைய ஒவ்வொரு நொடியை நாங்கள் கழிச்சுட்டோம் என்று சொன்னோர்களை சகோதரர்களே உலகத்துடைய வாழ்க்கையில மனிதன் நஷ்டத்துக்கு தான் உண்டாவான் நஷ்டத்துக்கு தான் உண்டாவான் கணேசகுரிய சகோதரர்களே அந்த மனிதன் தன்னுடைய உலகத்துடைய வாழ்க்கை தனக்கு தரப்பட்ட வாழ்க்கை ஒரு குறுகிய கால வாழ்க்கை இதே மாதிரி இது வந்து ஒரு விளாட்டுக்குரிய ஒரு வாழ்க்கை என்பதாக மனிதன் எப்ப உணர்வான் என்று சொன்னின்றான் அந்த மனிதனுடைய மவுத்துடைய சந்தர்ப்பம் அந்த மனிதனுடைய சக்கராசுடைய சந்தர்ப்பத்தில் அந்த மனிதன் உணர்வான் எனக்கு தரப்பட்டிக்கக்கூடிய வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை எனக்கு தரப்பட்டிக்கக்கூடிய வாழ்க்கை ஆக சுருகிய கால வாழ்க்கை என்பதாக மனிதனுடைய அந்த வப்பாசுடைய சந்தர்ப்பம் அந்த ரூக எடுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் உணர்வான் இன்னொரு சந்தர்ப்பம் நீக்கிது மனிதன் உலகத்துடைய வாழ்க்கையும் பொய் என்பதாக கருதுவான் முழு உலகத்துடைய வாழ்க்கையும் போய் அதே மாதிரி முழு உலகத்துடைய வாழ்க்கையும் ஏமாற்று என்பதாக எப்ப மனிதன் உணர்வான்னுடா கையாம சுடே நாளில் யாரெல்லாம் உலகத்துல அல்லாஹுவ மறந்து வாழ்ந்துட்டாங்க நினைச்சு நின்றா ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நாடி துடிப்பையும் ஒவ்வொரு மூச்சையும் அல்லாஹுக்கு மாற்றமான முறையில கழிச்சிட்டு உலகத்துடைய வாழ்க்கையில மறந்துச்சுட்டாங்கன்னுடா கயாம சுடே நாளில் தலைக்குனிஞ்சவர்கள் ஆக வெக்கப்பட்டவர்களாக அப்படியே அல்லாஹூ சந்திப்பார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனிதன் உணர்வான் உலகத்துடைய வாழ்க்கையும் பொய் என்பதாக உணர்வான் கணிச குறைய மேலான பெரியோர்களே சகோதரர்களே அதற்கு முன்னால் அல்லாஹப்பு மனிதனுக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கைய அல்லாஹ் உண்டாக்கி சந்திக்கிறது என்னத்துக்கு என்று தெனன்றா ஒவ்வொரு நொடியையும் அந்த மனிதன் உணர்வணும் என்ற அல்லாட அன்போடு நான் ஒவ்வொரு நொடியையும் கடிக்கணும் ஒவ்வொரு மூச்சையும் வெளியாகணும் இது அல்லாஹுடைய ஞாபகத்தோட வெளியாகணும் அல்லாஹுடைய அன்போட வெளியாகணும் கணிதகுரைய மேலான பெரியோர்களை சகோதரர்களே யாரெல்லாம் அப்படி நீயத்து வச்சு உலகத்துடைய வாழ்க்கையை கழிப்பார்களோ அல்லாஹா அந்த மனிதர்களுக்கு உண்டான உலகத்துடைய அனைத்து விஷயங்களையும் அல்ல ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறான் அது மாத்திரம் முழு உலகமும் அந்த மனிதனுக்கு அடிமையாகுது கணிதகுரே மேலான பெரியோர்களை சகோதரர்களே ஹசரத் இப்ராஹிம் அலஹி சலாத் ஆவலா எந்த அளவுக்கு அல்லாவுடைய கணித்து பெரியவர்களே சகோதரர்களே என்ன காரணம் இப்ராஹிம் அலிஹி சலாத் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு மூச்சையும் ஒவ்வொரு நாடி துடிப்பையும் அல்லாஹ அன்பலத்தான் கலசியிருக்கிறார்கள் அத அல்ல விலங்கப்படுத்திக் கொண்டே போறான் கணேச குரு மேலான பெரியவர்களை சகோதரர்களே அல்லாஹுடைய அன்புக்கு மாத்திரம் தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க உள்ளத்தையும் அல்லாஹுக்கு மாத்திரம் தான் பறிக்கொடுத்தாங்க கணேச குரிய மேலான சகோதரர்களே எப்படி இப்ராஹிம் அலை சலாத் அவங்களுக்கு உண்டாக கூடிய சோதனைகள்ல கணிச பெரியோர்களே சகோதரர்களே ஆகப்பெரிய சோதனை தான் அவங்களை நெருப்புடன் போடக்கூடிய சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்துல அவங்க எந்த இன்பமான முறையில் இயக்கிறாங்க நிச்சரண்டா எந்த அளவுக்கு இன்பமான முறையில் இருக்கிறாங்கன்னு திரண்டா மேலான பெரியவர்களே சகோதரர்களே அதையும் அவங்க இன்பமான முறையில் ஏற்றுக்கொள்றாங்க மலக்குமாக்கல் உதவிக்கு வாராங்க அந்த டைம்ல மலக்குமாக்களுடைய உதவிய நாடல்ல நேரடியாக அல்லாஹ் செல்றான் நெருப்புக்கே யாரு அல்லாஹா அல்லாஹ் நேரடியாகவே செல்லி காட்டான் அந்த நெருப்புக்குண்டான அமைப்புல ஏ நெருப்பே நீங்க இப்ராஹிம் அலிஹலாத்து மீது சாந்தியான முறையில் ஆவிடுங்க என்பதாக அவங்க அல்லாஹப்பு அந்த நெருப்புக்கு அல்லாஹ் நேரடியாகவே கட்டளையிடுறான் கணேச குரு மேலான பெரியவர்களே சகோதரர்களே என்ன காரணம் இப்ராஹிம் அலிஹலாம் அவங்க அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ உதவியையும் எதிர்ப்பார்கள் அல்லாஹுவாருக்கும் தன்னுடைய உள்ளத்தை பறிக்கொடுக்கல்ல அல்லாஹுவே இப்ராஹிம் அலஹாஹு பாதுகாக்கிறார் கணேசு மேலான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹு இப்ராஹிம் அலேசலாம் அவங்களுக்கு உண்டாக்குற சோதனை என்ன என்று தெரியண்டா அந்த அவங்களுடைய மகனை பிரபான் செய்யுமாறு அல்லஹு சோதனை ஒன்று உண்டாக்குறான் இப்ப இவங்களுடைய உள்ளத்துல கணேசகுரிய மேலான சகோதரர்களே இப்ப உண்டாவது ஏன் நீண்ட நாளைக்கு கிடைத்த புள்ள மிகவும் சகோதரர்களை இப்ப உள்ள அல்லாஹுக்காக வேண்டிய மாத்திரம் பணி கணவுல தரிபடுது இரண்டாவது நாளும் கனவுல தரிபடுது மூன்றாவது நாளும் கனவுல தரிபடுது இப்ப அல்லாஹ் உடைய கட்டளைய நிறைவேற்றிறதுக்காக வேண்டி போறாங்க கணேசகுரே மீலான சகோதரர்களே அந்த சம்பவத்தினின் அல்லாஹ் வெளியாகுறான் என்னென்றே சொன்னா அல்லாஹ் வெளியாகுறான் அruckறதுக்கு அruckா அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அறுத்துடடல்ல மாறாக அல்லாஹ் என்ன வழங்கப்படுத்துறான் என்னென்றே சொன்னா ஏ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாங்க உங்களுடைய மகண்ட மேல வெட்டிக்க கூடிய அன்பை தான் அruckக்க சென்னோம் மாறாக உங்களுடைய மகன் அல்லாஹ் கணேசகுரே மீலான மகன்னை அன்பா தாய் தந்தியர்களுடைய அன்புக்கும் பார்க்க எப்ப ஒரு அன்பு அதிகரிக்குமோ கணித மேலான பெரியோர்களின் சகோதரர்களே உலகத்தில் சோதனை தான் இப்ராஹிம் அலித் அவங்க அவனுக்கு மாத்திரம் தான் பறிக்கொடுப்பேன் என்பதாக முன் வந்தாங்க அல்லாஹா அந்த நீஹிம் அலிம் அவனுடைய கபூல் செய்யறான் அதற்கு பின்னால் அல்லாஹா ஆக பெரிய ஒரு இன்பமான வாழ்க்கை அல்லாஹா சுகானா இப்ராஹிம் அலிஹாத்து வலாம் அவங்களுக்கு அல்லா மலக்குமாக்கள்ந்து கேட்டாங்க அல்லாஹா இந்த இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் ஆக்கி கொண்டிருக்கிறோகமான ஒரு விஷயம் என்னொரு முக்கியமான காரணம் யா அல்லா இந்த இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கிட்ட நீ இந்த நபிய உன்னுடைய ஹலீலாக நீயே தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறாய் யா அல்லா என்ன விசேஷமான விஷயம் ஈக்கிது என்பதாக மலக்குமாக்கல் அல்லாஹபூசு கேக்குறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹபூசு சொல்லி காட்டான் மலக்குமாக்கள் இடத்துல நீங்களே போயிட்டு சோதிச்சு பாருங்க அந்த இப்ராஹிம் அலிஹி சலாத்து வலாம் என்ன தகுதி இக்குது என்பதாக வாராங்க மனிதர்களுடைய ரூபத்துல வாராங்க வந்து இப்ராஹிம் அலஹி சலாத் அவங்க அப்படியே ஒரு ஆட்சி மந்தையை மேய்ச்சிக்கொண்டு போறாங்க அப்படியே மேய்ச்சிக் கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மலையுண்டு ஒசக்க நின்று மலக்குமாக்கல் மனிதர்களூபத்திலேந்து மனிதர்களூபத்திலேந்து அல்லாஹுடைய அந்த திருநாமத்தை அல்லாஹுடைய புகழ அந்த மலக்குமாக்கல் அப்படியே செல்றாங்க கத்தி சுபஹானல் மலிஸில் குத்தூஸ் சுபஹானல் மலிகில் குத்தோஸ் என்பதாக அந்த வார்த்தை அப்படியே மொழியிலாங்க இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவங்க தூரத்துல ஆற்று மந்தே மேய்ச்சு கொண்டு போறாங்க அதை கேட்ட உடனே அப்படியே ஓடிக்கொண்டே வாராங்க அந்த வழக்குமாக்கல் முன்னிலத்தில் வந்து நிற்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலே அவங்க செல்றாங்க அந்த மலக்குமாக்கலை பார்த்து அந்த மனிதர்களை பார்த்து செல்றாங்க இப்ராஹிம் அலைத்து வசலாமா அவங்க மறுபடியும் அந்த வார்த்தையை கொஞ்சம் செல்லுதலே இப்ராிம் அே சலாம செல்றாங்க மறுபடியும் நீங்க அந்த வார்த்தையை கொஞ்சம் செல்லுங்களே அப்ப மலக்கு மாக்கல் கேட்கிறாங்க இப்ராஹிம் அலை சலாமா நாங்க இந்த வார்த்தையை சென்ன நீங்க என்ன தருவீங்க நான் இந்த ஆட்சி மந்தல் அறவாசிய உங்களுக்கு தாரோம் மறுபடிய சு மலிக்கில் குத்துஸ் என்பதாக செல்றாங்க மறுபடியும் இப்ராஹிம் அலி அவங்க நடுங்கினவர்களாக மிகவும் ஆர்வத்தோட அப்படியே அல்லாஹுடைய பேரை கேட்கணும் என்ற அந்த ஆசையோட மறுபடிய செல்றாங்க மறுபடியும் இப்ராஹிம் அலைத்தலாம் அவங்க கண்ணீர் வடித்தவர்களாக மிகவும் அல்லாஹுடைய அந்த அன்புல அப்படியே நிறந்தவர்களாக முழு உலகத்தையும் மறைந்து செல்றார்கள் இடத்துல மறுபடியும் அந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவங்கள்ட்ட என்ன தருவீங்க இப்ராஹிம் அலேத்து நீங்க இணைய எவ்வளவு காலம் என்றாலும் அடிமையா வச்சுக்கோங்க மறுபடியும் அந்த வார்த்தையை கொஞ்சம் செல்லுங்களே என்று செல்லாங்க கணேச குரு மேலான சகோதரர்களே மலக்குமாக்கல் சென்னா கணேசு குரு மேலான சகோதரர்களே மலக்குமாக்கல் அல்லா இடத்துல வந்து செல்றாங்க தகுதி இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவள்கிட்ட இயக்குது என்ன காரணம் கணேசகுரிய பெரியோர்களே சகோதரர்களே அந்த அல்லாஹுடைய அந்த அல்லாஹுடைய அந்த பேருக்கே அவ்வளோ இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் தன்னுடைய முழு சொத்தையும் இழந்தாங்க உலகத்துடைய தன்னை மறந்தாங்க என்ன காரணம் கணேசகுருட மேலான சகோதரர்களே அந்த அல்லாஹ மேல வச்சிக்கக்கூடிய அன்பு அந்த அல்லாஹிட மேல வெச்சிக்கூடிய சகோதரர்களே உலகத்துல மனிதனுக்கு அனைவர்களுக்கும் உண்டான இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹாக்கு சுகானா உண்டாக்கித்தான் வெற்றிக்கிறான் எப்ப மனிதன் தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹுக்காக மாத்திரம் தான் பறி கொடுக்கணும் மாத்திரம் பறி என்று சொன்னார் மனிதனுடைய உள்ளத்துல அல்லாஹுடைய என்று தென்கின்றான் பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு வழி நடாத்துவான் சகல வழிகளையும் அல்லாஹ் தொடர்ந்து தருவான் கணக்கு குரைய மேலான சகோதரர்களே மாறாக இந்த உலகத்துடைய இன்பங்களுக்காக வேண்டி இந்த உலகத்துடைய சின்ன சின்ன இன்பங்களுக்காக வேண்டி உலகத்தில் அழிஞ்சி போகக்கூடிய விஷயங்களுக்காக வேண்டி நாங்கள் எங்களையே மாற்றி கொண்டுட்டோம் என்று மனிதனுக்கு தரப்பட்டிக்க கூடிய சந்தர்ப்பம் ஆக குறுகிய கால வாழ்க்கை என்னுடைய உம்மத்துடைய காலம் என்னுடைய உம்மத்துடைய காலம் அறுபது வயசு எழுபது வயசு வயசு தான் பெரியவர்களே சகோதரர்களே ஆனால் குறுகிய கால வாழ்க்கையை தான் அல்லாஹாக்கு சுபஹானி வச்சிருக்கிறார் இந்த குறுகிய கால வாழ்க்கையில எப்ப மனிதன் சம்பூர்ணமான முறையில அல்லாஹுடைய அன்பை உணர்ந்து கொள்வானோ அந்த நொடியில் ஐந்து அந்த நேரத்தில் ஈந்து ஆண்களும் தான் பெண்களும் தான் படித்தவர்களும் தான் பாமரர்களும் தான் வயோதிபர்களும் தான் வாலிபர்களும் தான் கணித்துக்குரிய மேலான சகோதரர்களே செல்வந்தர்களும் தான் அதே மாதிரி ஏழையர்களும் தான் நோயாளிகளும் தான் நோய் இல்லாதவர்களும் அனைவரும் எப்ப எங்களுடைய ஒவ்வொரு மூச்சையும் ஒவ்வொரு நாடு துடிப்பையும் நாங்கள் அல்லாவுடைய அன்புல கழிக்கோனும் என்ற நீயத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பார்களோ அல்லாஹு வாழ்க்கையை உண்டாக்கி தருவார் மாறாக உலகத்துடைய பார்த்து கேட்கிறான் ஏ மனிதர்களே விட்டு இறைவனுடைய அந்த அன்ப விட்டு உங்களையினது என்று அல்லஹ் கேட்கிறான் அல்லதி அவன் எத்தகையவன் என்று அனைத்து விஷயங்களையும் உண்டாக்கி தந்தான் நீங்க எந்த தோற்றத்தில் வச்சு அழக ஐப்பீங்களோ அந்த தோற்றத்தில் அல்லாஹப்பு நினைவு இணைந்து உங்களை எது தூரமாக்கிறது அல்லாஹ் கேட்கிறான் ஏதோ உங்களே ஏமாத்திருந்தாக கேட்கிறார் கருத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே உலகத்துல வாழப்படக்கூடிய நாங்க அனைவர்களும் உலகத்துடைய இன்பங்களுக்காக வேண்டி உலகத்துடைய வத்துக்களுக்காக வேண்டி ஏமாறப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஏமாறப்பட்டவர்களாக இருக்கிறோம் அல்லாஹுவினால் உண்டாக்கப்பட்ட வஸ்து அல்லாஹுவினால் உண்டாக்கப்பட்ட படைப்பினங்கள் எங்களுடைய கவனங்கள் முழு படைப்பினங்களின் பக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் மாறாக படைத்தவனின் பக்கம் செலுத்த வேண்டிய கவனம் எங்களுடைய படைப்பினங்களின் பக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் கணித்துடைய மேலான சகோதரர்களே ஆனா உலகத்துடைய அமைப்புல அந்த அனைத்து படைப்பினங்களையும் அல்லாஹ் இல்லாமாக்கி போட்டுடுவார் அல்லாம் அழிச்சு போட்டுவான் கணித சகோதரர்களே எங்களுக்கு விளங்குது உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை என்பதாக விளங்குது மனிதர்களுடைய நட உட பாவனைகளை பார்க்க விளங்குது உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரமான முறையில் ஈக்க இந்த வானம் நிரந்தரமானது உண்டு இந்த பூமி நிரந்தரமானதுண்டு அதே மாதிரி சந்திரன் சூரியன் இது வந்து நிரந்தரமானது என்பதாக விளங்குது ஆனா இதனுடைய அழிவுகள் ரொம்ப பயங்கரமான முறையில் அல்லாஹ் வச்சிருக்கிறான் இதனுடைய அழிவுகளை அல்லாஹ் மிகவும் பயங்கரமான முறையாக இருக்கிறான் உலகத்துடைய வாழ்க்கையும் இல்லாம போக கூடியது நாங்களும் ஒரு நாளைக்கு இல்லாமத்தான் போறோம் எனக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே அந்த வாழ்க்கை அடப்பட்ட வாழ்க்கைய அல்லாஹ் இந்த மனிதனுக்கு இந்த உடம்போடு அல்லாஹ் சேர்த்து வச்சிருக்கிறான் இந்த மனிதனுடைய உடம்போட இணைத்து வச்சிருக்கான் நினைத்துக்கேன் சென்றா நினத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே இந்த மனிதன் இந்த ஆலமுள் அருவாகல ஆழமுள் அருவாகல அந்த மனிதன் அல்லாஹுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை சரியான முறையில மனிதன் நிறைவேற்றணும் தரியான முறையில மனிதன் உலகத்துடைய வாழ்க்கையை கலிக்கோடும் அதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ ரூஹ மனிதனுடைய உடம்புல அல்லாஹ் அப்படியே நிறைவேற்றி வச்சிருக்கிறார் கணித குரு மேலான பெரியவர்களே சகோதரர்களே இந்த ரூஹ் இல்லையா சென்னேண்டா இந்த மனிதனுடைய ரூஹ் இல்லை என்று இந்த உடம்பு ஈக்கும் ஆனா கண் பார்க்க முடியாது வாய் ஈக்கியும் பேச முடியாது கை ஈக்கியும் அசைக்க முடியாது கால் ஈக்கம் நடக்க முடியாது இந்த ரூஹ் அல்லாவுடைய கண்ட்ரோல்ல தான் நீக்குது இந்த ரோ அல்லாஹ வேலையை தான் செய்து எனக்குரிய மேலான சகோதரர்களே மனிதனுக்கு இஷ்டப்பிரகாரம் மவுத்தாவே மேலா மனிதனுக்கு இஷ்ட பிரகாரம் ஹயாசாவே மேலா அல்லாஹு அல்லதிக்கும் நாங்கத்தான் படைத்திருக்கின்றோம் என்னத்துக்காக வேண்டி உங்களில் நல்ல மனிதர் யார் என்றதை பார்க்கறதுக்காக இந்த ஹயாத்தையும் மௌத்தையும் நாங்கள் தான் படைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹப்படுத்துறான் ஹயாத்தாவுர இஷ்டமும் மௌத்தாவுற இஷ்டமும் மனிதர்கள் யாருக்கும் இட கிடையாது எனக்குரிய மேலான சகோதரர்களே அந்த அனைத்து ரோஹ்களும் உலகத்துல எவ்வளவு மனிதர்கள் ஈர்க்கிறார்களோ எவ்வளோ மனிதர்கள் வந்துட்டு போனார்களோ பின்னால் எவ்வளோ பேர் வர போறார்களோ அது அனைத்தும் அல்லாஹுடைய ஏவுதலை தான் அல்லாஹு தலவுடைய கண்ட்ரோல்ல தான் நீக்குது எனக்குரிய மேல பெரியோர்களே சகோதரர்களே மாறாக மனிதன் இன்றைக்கு எடப்பட்ட இந்த உடம்புடைய இந்த உடம்புடைய சுகத்துக்காக வேண்டி இந்த உடம்புடைய பசங்கக்காக வேண்டி இந்த உடம்பு அலங்காரம் செய்யறதுக்காக வேண்டி இந்த மனிதன் தன்னுடைய ரூஹ தன்னுடைய உள்ளத்தை எது அல்லாஹிட்ட போயிட்டு சேர போறதோ அந்த மனிதன் நஷ்டத்துல போட்டுக்கொண்டு எது மண்ணுக்கு போகுதோ அத மனிதன் இன்றைக்கு தன்ன தன்னுடைய நோக்கமாக வச்சு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கணேசு குரு மேலான பெரியவர்களே சகோதரர்களே உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் அனைவரும் அல்லாவுடைய விஷயத்துல அல்லாஹுடைய அன்ப உண்மையாளர்களும் உண்மையாளர்களும் கணேசு குருடைய மேலான சகோதரர்களே இன்றைக்கு உலகத்துடைய அமைப்புல நாங்க பார்க்க வேண்டிய ஒவ்வொரு விஷயத்திலையும் உண்மையாளர்களை ஐக்கிறாங்க ஆனா அல்லாஹுடைய விஷயம் என்று வரப்போக்கல அல்லாஹுடைய அன்பு என்று வரப்போக்கல அதுல உண்மையாளர்களை ஐக்கிறதுக்கு தவறம் ாலும்ல்லா எதிரண்டு தனிப்பட்ட அன்பு அல்லாஹ் இறக்கத்தை வெச்சு தான் ஈர்க்கிறான் கணேசகுடைய மேலான பெரியவர்களை சகோதரர்களே ஒவ்வொரு நிலைமையிலேயே பெரியவர்களே சகோதரர்களே எப்ப மனிதன் அது சம்பள நீய தவைக்கணும் அதுக்குண்டான உணர்ச்சிய மனிதன் தன்னுடைய உள்ளத்தை மனிதனால வெளியாக கூடிய அனைத்து செயல்களும் சீராவிடும் அந்த சத கட்டி செட்டி போச்சென்று அது ஒழுங்கில்லாத முறையில் ஆவிச்சேன் சென்னண்டா மனிதன்ட வெளியாக அனைத்து செயல்களும் சீர் கோங்க அல்லாவுக்காக வேண்டி பறிக்கொடுக்கோனும் தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹுவின் பால் செலுத்திடோனும் அல்லாஹுடைய அன்பின் பால் செலுத்திடோனும் அல்லாஹின் பால் கவனம் செலுத்திட்டான் என்று சிறண்டா மனிதனுக்கு தன்னுடைய உடம்புடைய அனைத்து விஷயங்களையும் அனைத்து ஏற்பாடுகளையும் அனைத்து செயல்களையும் அல்லாஹா புசு அவனுக்கு பொருத்தமான முறையில் ஆக்கிக் கொள்வார் மேலான பெரியவர்களே சகோதரர்களே அதுக்கு மாற்றமான முறையில நாங்கள் உலகத்துடைய விஷயங்களுக்காக வேண்டி எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பறிக்கொடுத்துட்டோம் என்று சென்றார் கணித்துக்குரிய மேலான சகோதரர்களே அதுக்காக நாங்க அல்லாவுடைய நினைவு அல்லாவுடைய அன்ப புறக்கணிச்சு வாழ்ந்துட்டோம் என்று சென்னின்றா உலகத்துடைய வாழ்க்கையிலும் நஷ்டத்துக்கு தான் நாங்கள் போயிட்டு சேருவோம் அதே மாதிரி ஆகத்து வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால் அளிக்கக்கூடிய வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலும் நஷ்டத்துக்கு தான் போயிட்டு சேருவோம் الله قران تليقاتن ومن منع اورا عن ذكري فان له معيشه الضنقه ونحشره يوم القيامه اعمى قال ربي لمحشرتني اعمى فقد قنت بصيرا قال كذلك اتطك اياتنا فنسيتها وكذلك اليوم تص يا رب الله سبحانه وتعالى ودني نيب الله وديه انب யாரு புறக்கணிச்சு உலகத்துல வாழ்வாங்களோ அல்லாஹாக்கு சுபகான ஓ சாலா அந்த மனிதனுக்கு உலகத்துடைய வாழ்க்கையில நெருக்கடியான வாழ்க்கையை தான் கொடுப்பார் அது மாத்திரமல்ல கியாமத்துடைய நாளில் எழுப்ப சந்தர்ப்பத்துல அந்த மனிதன் ஒரு குருடனை போல எழுப்பாற்றுவார் அந்த டைம்ல அந்த மனிதன் கேட்பான் வாழ்க்கையில எங்களுடைய அன்ப பத்தி உங்களுக்கு செல்லப்பட்டுச்சு எங்களுடைய மகத்துவத்தை பத்தி உங்களுக்கு எத்தி வைக்கப்பட்டுச்சு எங்களுடைய அத்தாச்சிகளை பத்தி உங்களுக்கு முன்னால வைக்கப்பட்டுச்சு அந்த சந்தர்ப்பத்துல நீங்க உலகத்துடைய வாழ்க்கையை தான் நோக்கமா வச்சு வாழ்ந்தீங்க உலகத்துடைய வாழ்க்கையை மாத்திரம்தான் நோக்கமா வச்சு வாழ்ந்தீங்க எங்களைய மறந்து வாழ்ந்துட்டீங்க அதனால இன்றைய நாள் உங்களையே மறந்துட்டோம் என்பதாக அல்லா செல்லுவான் கணித்துக்குறை மேலான சகோதரர்களே அல்லாஹ் மறந்துட்டான் என்று தெனேண்டா ஞாபகப்படுத்துறதுக்கு யாருமே கிடையாது கணித்துரை சகோதரர்களே யாருமே யாருக்கும் எந்தவித சக்தியும் இல்ல யாருக்கும் எந்தவித ஏற்பாடும் இல்ல மாறாக அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் நீக்கிறான் மேலான சகோதரர்களே அப்படியா பட்ட ஒரு வாழ்க்கையை தான் எங்களுக்கு தந்திருக்கிறான் அப்படியா பட்ட இன்பமான வாழ்க்கையை அல்லாஹா உண்டாக்கி தந்திக்கிறான் முழு உலகத்துடைய சுருக்கத்தை காட்டி தந்திக்கிறான் கணிதகுரை மேலாண் சகோதரர்களே ஏனைய உம்மத்துகளுக்கு கொடுக்காத பாக்கியத்தை அல்லாஹப்பு உம்மத்துக்கு அல்ல உண்டாக்கி தந்திக்கிறான் என்னது முழு உலகத்துடைய சுருக்கம் ரகசியம் அல்லாஹ தெளிவான முறையிலாட்டுறான் உள் உலகத்துடைய ரகசியத்தை மல்லா சொல்லி காட்டுறான் உலகம் எப்படி படைக்கப்பட்டுச்சு எப்படி உண்டாக்கப்பட்டுச்சு இதனுடைய வசக்கள் எப்படி உண்டாக்கப்பட்டுச்சு மனிதர்கள் எப்படி உண்டாக்கப்பட்டார்கள் எப்படி வாழப்பட்டார்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் நீங்கள் எப்படி படைக்கப்பட்டீங்க உங்களுடைய எண்ணங்கள் எப்படிக்கும் கட்டம் கட்டமாக நீங்க எப்படி அறிய போறீங்க நீங்க எப்படி இல்லாம போறீங்க அதே மாதிரி உங்களுடைய மருமைக்கு பின்னால வாழ்க்கை எப்படி ஈக்க முழு உலகத்துடைய சுருக்கம் குரான் சொல்லி காட்டுது கணக்கு மேலும் சகோதரர்களே குரான் ரொம்ப அற்புதமான உரளத்தை நல்லா ஆரம்பிக்கிறான் அப்படிதான் குரான் உண்மையான கருத்தை அல்லாஹா தவிர வேறு யாருக்கும் தெரியாது அது முத்தீன்களுக்கு யாரெல்லாம் தக்குவாவோட அல்லாஹுடைய அன்போட யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கைய செலுத்துவார்களோ அதுக்கு அவர்களுக்கு அது நேரான வழிய காட்டும் அதுல எந்த சந்தேகமும் இல்ல கணக்கு சகோதரர்களே இஸ்லாம் என்று செல்லக்கூடியது கண்ணால பார்த்து அறிவா நம்புற ஒரு விஷயம் அல்ல கணித்துக்குற மேலான சகோதரர்களே அல்லாஹாக்கு மகான மறைமுகமான முறையில வெச்சுக்க கூடிய விஷயங்களை இந்த மனிதன் தன்னுடைய உள்ளத்துல அல்லாஹாக்குசு மகானவா தாலாவுடைய அன்போட அல்லுவ அந்த பாக்கோனும் என்ற அந்த அந்த இன்பத்தோட எதிர்பார்ப்போட யாரெல்லாம் நான் உலகத்துடைய வாழ்க்கையும் அல்லாஹுடையும் அதே மாதிரி மவுத்துக்கு பின்னால வாழ்க்கையும் சந்திக்க போகல அல்லாவுடைய அன்போடே சந்திக்கோணும் என்று சொல்லி யாரெல்லாம் உலகத்துல வாழ்றார்களோ கணேசபுர மேலான சகோதரர்களே அல்லாஹா அந்த மனிதனுக்கு அனைத்து செயற்பாடுகளையும் அல்லா உண்டாகித்தான் இருக்கிறார் கணேசுரை மேலான பெரியவர்களே சகோதரர்களே மாறாக உலகத்துடைய விஷயங்களுக்காக வேண்டி பறிக்கொடுத்துக்கு மனிதனால செய்யப்படக்கூடிய அனைத்து முயற்சிகளும் இன்றைக்கு வீணா போயிட்டுக் கொண்டிருக்குது இன்றைக்கு மனிதனால செய்யப்படக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளும் பின்தங்கி கொண்டிருக்கிறது என்ன காரணம் எனது மேலான பெரியோர்களே சகோதரர்களே இந்த மனிதன் யாருக்காகவே நீ தன்னுடைய உள்ளத்தை பறிக்கொடுக்கோனுமோ அப்படியாப்பட்ட இறைவன் உள் உலகத்துக்கும் சொந்தமானவன் அல்லஹாக்கு சுகானவ தாலாவுக்கு தன்னுடைய உள்ளத்தை பறிக்கொடுக்காததின் காரணம் தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹோட ஆக்காதத்தின் காரணம் அல்லாஹுடைய அன்போட ஆக்காதத்தின் காரணமாக இன்றைக்கு மனிதனுடைய அனைத்து விஷயங்களும் இன்றைக்கு பின்தங்கி கொண்டிருக்கிறேன் பெரிய சகோதர்களே மனிதனுடைய எதிர்பார்ப்பு என்று ஏழையுடைய எதிர்பார்ப்பெண் என்று நான் இன்னும் கொஞ்சம் நல்ல சம்பாதிக்கணும் நான் இன்னும் கொஞ்சம் நல்ல ராகத்தை ஈக்கணும் நான் இன்னும் கொஞ்சம் நல்ல அமைப்புல வாழணும் என்றதே ஏழையர்களுடைய ஏக்கம் ஏழையர்களுடைய எதிர்பார்ப்பு மிடில் கிளாஸ்ல சாதாரண தரத்துல ஈக்கிறவங்களுடைய ஏக்கம் அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்று சகோதரர்களே சம்பாதிக்கணும் வாழ்க்கையை கஷ்டம் இல்லாமல் கழிக்கணும் என்றது அந்த சாதாரண தரத்தில் ஈர்க்கிறவங்களுடைய ஏக்கம் அதே மாதிரி வசக்கள் அதிகமாக பணக்காரர்களுடைய ஏக்கம் என்னென்று சென்னடா கணேசகுரிய மேலான சகோதரர்களே அவர்களுடைய ஏக்கம் எதிர்பார்ப்பு என்னென்று சிலண்டா நான் சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கணும் மேலும் அதை நான் இன்னும் அதிகப்படுத்தோனும் இப்படியே மனிதன் உலகத்துடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு ஏக்கத்துல தான் கழிச்சு கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் தான் கழிச்சு கொண்டிருக்கிறார் உலகத்துடைய வாழ்க்கையில் இயக்கப்படக்கூடியவங்க கணித குறை மேலாண் சகோதரி நாங்கள் ஏதோ ஒரு அமைப்புல ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழிச்சு கொண்டு இருக்கிறோம் எப்படி ஒவ்வொரு த ஒவ்வொரு தரத்துல இயக்கிறவங்க நாங்கள் எப்படி நாங்கள் கழிக்கிறோம் ஏதோ ஒரு ஏக்கத்துல கழிக்கிறோம் அது என்ன ஏக்கம் துனியாவுடைய ஏக்கம் துணியாவுடைய இயக்கத்துல கழிச்சு கொண்டிருக்கிறோம் சகோதரர்களை அதுக்காக வேண்டி முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு தீட்டி கணக்கு சகோதரர்களை எங்களுடைய போகுது எங்களுடைய கடைசிக்கு மவுத்துடைய சந்தர்ப்பம் வரப்போகளை தான் எங்களுக்கு விளங்கப்படுது கணக்குகுறைய மேலான சகோதரர்களே அப்படியே எங்களுக்கு புத்தி துறப்படுது அந்த சந்தர்ப்பத்தை தான் எங்களுக்கு விளங்குது எங்களுடைய காலத்தை நாங்க எங்களுடைய நேரத்தை நாங்க எங்களுக்கு தரப்பட்ட ஒவ்வொரு மூச்சையும் நாங்க வீணாக்கிட்டோமே கணேசபுரம் மேலான சகோதரிகளை சும்ம காலங்கள் கழிஞ்சு கொண்டிருக்கிறது கணேசபுரம் மேலான சகோதரிகளை அதுக்கும் பயங்கரம் அல்லாக்கு மாற்றத்தை செஞ்சு கொண்டு கழிக்கிறது கணிசபுர மேலான சகோதரிகளே சும்மா காலங்கள் கழகிறதே எவ்வளவு பெரிய நஷ்டம் அல்லாக்கு மாற்றம் செஞ்சு காலம் கழகிறது அது எவ்வளவு பெரிய நஷ்டம் கணேசபுரம் மேலான சகோதரர்களை ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நேரத்தையும் அல்லாஹப்பு சுபான ஒவ்வொரு தாள பிரயோஜனமாக்கி தந்திக்கிறான் கணிசகுருட மேலான சகோதரர்களே அல்லாஹ்ட அன்புக்காக மாத்திரம் தான் இன்பமான வாழ்க்கை நிச்சயமான இன்பமான வாழ்க்கை அல்லாவுடைய அன்புடைய வாழ்க்கைக்கு நான் புரிந்துக்கலாம் என்று தென்னின்றான் அல்லாஹுடைய அன்புடைய வாழ்க்கைக்காக வேண்டிய கணிசகுரை சகோதரர்களே அது உள்ளுக்கு நாங்க அப்படியே நிரப்பமாகிட்டோம் என்று சொன்னா எங்களுடைய உள்ளத்தை நாங்க தனியாகிட்டோம் என்று சகோதரர்களே அல்லாஹுக்கு சுபஹான ஒரு சாலா அந்த மனிதனுக்கு உலகத்துல ஒரு நிம்மதியான ஒரு ராகத்தான வாழ்க்கையை வாழ வைப்பாங்க அதுக்கு மாற்றமான முறையில துனியாவை தேர்ந்தெடுத்துடும் தன்னுடைய சொத்துக்கள் அதிகரிக்கிற விஷயத்திலையும் சொத்துக்கள் பணங்கள் அதை அதிகரிக்கிற விஷயத்திலையும் மக்களுடைய செல்வாக்க தேடுற விஷயத்திலையும் மனிதர்கள் பராத்திக் கொண்டிருக்கிறார்கள் பராக்காவிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியே தன்னை தானே போட்டு மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் எது வர காட்டிலையும் என்று சென்றார் ஹத்தாசம் தன்னுடைய அந்த மன்னர கபுர் அந்த கபுரை போயிட்டு சந்திக்கும் வர மனிதர்கள் அப்படியே பிஸியாக அப்படியே மனிதன் பரா சொத்து அதிகப்படுத்து விஷயத்துல உலகத்துடைய அமைப்புகளை பெரியோர்களே சகோதரர்களே செலவழிச்சிட்டோம் என்று வாழ்க்கையும் நஷ்டம் மூத்துக்கு பின்னால் அளிக்கக்கூடிய வாழ்க்கையும் நஷ்டம் மாறாக உண்மையான புத்திசாலி யார் என்று உண்மையான புத்திசாலி யார் என்று உண்மையான முறையில் புத்திசாலி தன்னுடைய ஒவ்வொரு நேரத்தையும் தன்னுடைய ஒவ்வொரு மூச்சையும் ஒவ்வொரு நாடி துடிப்பையும் அல்லாஹுட அன்புல எப்படி கலிக்கிறோம் என்று சொல்லி யோசிக்கிறாரே அவர் தான் உண்மையான புத்திசாலி உண்மையான புத்திசாலி யார் என்று அடக்கி மவுத்துக்கு பின்னால் அழைக்கக்கூடிய வாழ்க்கைக்காக வேண்டி யார் தயார் செய்வாரோ அவர் தான் உண்மையான புத்திசாலி என்பதாக நபி சலாஹ் அலைய சொல்லம் சொன்னாங்க யாரு மதேன் என்று தென்டா யாரு தன்னுடைய மனம் போன பிரகாரம் தன்னுடைய உள்ளம் செல்ற எல்லாம் விஷயத்தையும் கேட்டுட்டு வசமன்னா அல்லல்லா அல்லாஹ் ஈக்கிறான் தானே என்று சொல்லி நம்பிக்கை வைக்கிறவங்க பெரியவர்களே சகோதரர்களே மாறாக ஒரு மனிதன் தன்னுடைய பின்னால் அளிக்கக்கூடிய வாழ்க்கை அது நிரந்தரமான முறையில வாழ்க்கை அதுல எந்தவித பசியும் வராது எந்தவித நோயும் இல்ல எந்தவித தாகமும் எந்தவித மவுத்தும் இல்ல மௌத்தே இல்லாத வாழ்க்கை கணக்கு மேலான சகோதரர்களே அப்படியே நிரந்தரமான வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்காக வேண்டி மனிதன் உலகத்துடைய வாழ்க்கையில அந்த மனிதன் ஒவ்வொரு நொடியையும் நினைச்சி நினைச்சு ஒவ்வொரு மூச்சையும் நினைச்சு நினைச்சு அல்லாஹ அன்போட மனிதன் கழிச்சிடுவான் என்று சொன்னார் கணிசபுர மேல சகோதரர்களை சௌபாக்களுடைய விஷயங்கள் மனிதன் தெளிவான முறையில் ஆவிட்டு கணிசகுறைய மேலான சகோதரர்களே எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரலாம் எப்படி நாங்கள் ஒவ்வொரு நிலைமையிலும் அல்லாஹப்பு அன்பு நுழைகிறது கணிசகுறை மேலான பெரியோர்களின் சகோதரர்களை நாங்கள் என்னென்ன நிலைமைகள் ஈர்க்கிறோமோ அந்த அனைத்து நிலைமைகள்லயும் அல்லாவின் பக்கம் முகத்தை திருப்பிக் கொள்ளோனும் மேலான சகோதரர்களே சவுபாவுடைய விஷயங்கள்ல நாங்கள் தெளிவான முறையில் ஆவிடோனும் சவுப்பாவை செஞ்சிடோனும் ஒக்குள் இபாத்ல யாருக்கெல்லாம் நாங்கள் மாற்றம் செஞ்சிக்கிறோமோ அதில் எல்லாம் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கொடுக்கணும் அந்த அமைப்புல ஆவி நீங்க தெளிவான முறையில் ஆச்சி அதற்கு பின்னால வெளியாக கூடிய அனைத்து பொருத்தமான முறையாகும் அதற்கு பின்னால மனிதனுடைய மத்த முஸ்லிம்களுடைய நடந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் மனிதன் தன்னுடைய உண்மை வாப்பாக்கு செய்யக்கூடிய கண்யங்கள் மனிதன் உலகத்துடைய குடுக்கல் வாங்கல் முகாமத் அனைத்து விஷயங்களும் சீராவும் எப்ப மனிதனுடைய உள்ளத்துல அல்லாஹுடைய அன்ப சரியான முறையில் ஆசி கொண்டுட்டான் என்று செல்வா என மனிதனுடைய அனைத்து வாழ்க்கையும் அல்லஹாக்கு சுபஹான பேசினமோ கேட்டமோ அல்லாது